பாடம் அறுவது கொடை அளித்தல் அல்லாஹாவை பயந்து நல்ல வழிகளில் செலவு செய்தல் நீங்கள் செலவு செய்தாலும் அல்லாஹ் வழங்குவான் முப்பத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நல்லதிலிருந்து நீங்கள் செய்யும் செலவு உங்களுக்கு பயனாக இருக்கும் அல்லாஹுவின் திருப்தியை நாடியே தவிர நீங்கள் செலவு செய்யவில்லை நல்லதிலிருந்து நீங்கள் செலவு செய்வதை உங்களுக்கு கூலியாக வழங்கப்படும் மேலும் நீங்கள் அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நல்லதிலிருந்து நீங்கள் செலவு செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறியக்கூடியவனாவான் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனம்